அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் என் ஒரு பொருளை படைக்கின்றவனுக்கு குறிப்பிட்ட ஒரு கச்சா பொருளிலிருந்து பல்வேறு விதமான பொருள்களை அழகான பொருள்களை படைக்க முடியுமானால் இவற்றையெல்லாம் படைக்கக்கூடிய ஆற்றெல்லாம் இருக்கக்கூடிய நமக்கு அருளை கொடுக்கக்கூடிய ஆண்டவன் எவ்வளவு அறிவுடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் கற்பனை கூட செய்ய முடியாது மனசாபி அச்சிந்த ரச்சனா எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படின்னார் மாணிக்க ஆகவே இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்பதை புரிந்து இதுதான் வழி பல்வேறு துறைகளிலே இருக்கின்றவர்கள் அந்தந்த துறையிலே அறிவுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற ஆண்டவன் வாலறிவன் என்று சொல்லப்படுகிறான் ஆக குடத்தைச் செய்பவனுக்கு குடத்தை பற்றிய அறிவு இருக்கிறது துணியை நெய்பவனுக்கு துணியை பற்றிய அறிவு இருக்கிறது அதை போல படைத்த இறைவனுக்கு எல்லாவற்றையும் பற்றிய அறிவு இருக்கும் என்று சொல்ல வேண்டுமா தேவையில்லை என்பது அர்த்தம் சர்வசிய கர்த்தா சர்வஜா ஆஹா கடகர்த்தா கடக்ஞா படகர்த்தா படக்ஞான் சொன்ன மாதிரி சர்வச கர்த்தா குடத்தை செய்தவன் குடத்தை பற்றி அறிவுடையவன் துணியை நெய்பவன் துணியை பற்றி அறிவுடையவன் அனைத்தையும் படைத்தவன் அனைத்தை பற்றி அறிவையும் உடையவன் வாலறிவன் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் ஆம்னேஷியன்று சொல்லணும் ஆஹ் எல்லாவற்றையும் பற்றி அறிந்திருக்கிறான் இதில் சில நுணுக்கமான விஷயங்கள் சொல்லணும் இந்த வாலறிவுன்னு சொல்கிற போது இன்னும் இரண்டு சொற்களை சொன்னாதான் நமக்கு புரியும் வாலறிவுக்கு எதிர்கொல் சிற்றறிவு அதற்கும் ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது அத்வைத தத்துவப்படி ஆக வாலறிவு என்பது எல்லாம் அறிந்த தன்மை எல்லா அறிவையும் உடைய தன்மை வால் அப்படின்னு சொன்ன அனைத்து அறிவையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம் சிற்றறிவன் அப்படின்னு சொன்னா சிறு ஒரு வரையறைக்குட்பட்ட அதையும் கூட தொடர்ந்து நினைவிலே வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்குத்தான் நம்முடைய அறிவாற்றல் இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய அறிவு வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறது எவ்வளவு கற்றாலும் அதிலே வரையறை நம்மால் உணரப்படுகிறது ஆக நாம் எல்லோரும் மனித உடலிலே வாழுகின்ற உயிர்கள் உயிர்கள் எல்லாம் வாழ்கின்ற மனித உடல்களில் இருக்கின்ற அறிவை சிற்றறிவு என்கிறோம் இறைவனுடைய அறிவை வாளறிவு என்கிறோம் பேரறிவு என்பது இந்த இரண்டிற்கும் ஆதாரமானது அது தூய உணர்வு பியூர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுவது ஆகவே லிமிடெட் knowledge அன்லிமிட்டெட் knowledge போத்தார் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் பியூர் கான்சியஸ்னஸ் இது ஆங்கிலத்தில் நான் சொல்லியிருக்கேன் இங்க தமிழ்ல சொல்றேன் வரையறைக்குட்பட்ட சிற்றறிவும் வரையறைகளுக்கெல்லாம் உட்படாத வாலறிவும் தூய உணர்வு என்கின்ற பேரறிவிலே கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது அத்வைத சித்தாந்தத்தின் ஒரு உபதேசம் உதாரணம் சொல்லுகிறேன் கடல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் அலைகள் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் தண்ணீர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் இந்த உதாரணத்தை பல முறை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த கடல் என்ற சொல் வாலறிவனை குறிக்கிறது அலைகள் என்ற சொல் சிற்றறிவுடைய உயிர்களை குறிக்கிறது தண்ணீர் என்பது தூய உணர்வை குறிக்கிறது ஆகவே இப்படி புரிஞ்சுக்கணும் தூய உணர்வுக்கு அந்நியமாக வாளறிவோ சிற்றறிவோ இல்லை வால் அறிவினன் சிற்றறிவினன் இல்லை அதேபோல இறைவனுக்கும் உயிர்களுக்கும் தூய உணர்வுக்கு அந்நியமாக இறைவனும் எல்லாவற்றையும் அறிந்த இறைவனும் சிறிதளவே அறிந்து வாழ்கின்ற மனிதனும் அந்நியமாக இல்லை உயிர்கள்னு எடுத்துக்கணும் எல்லா உடம்புலையும் இருக்கக்கூடிய உயிர்களையும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் குறிப்பா இங்க மனிதனுக்குத்தானே இந்த அறிவுரை உபதேசம் எல்லாம் ஆகவே இந்த நுண்மையான ஒரு அம்சத்தை புரிந்து வேண்டும் தண்ணீரில் கடல் என்ற சொல்லும் அலைகள் என்ற சொல்லும் எவ்வாறு கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தூய உணர்விலே எல்லாம் அறிந்த இறைவனும் சிறிதளவே அறியக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதனும் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது மெய்யுணர்தல் அதிகாரம் தனியா இருக்கு அது அறத்து பால்ல உறவரவை கடைசி பகுதியிலே இருக்கிறது ஆகவே மெய்யுணர்தல்ல அந்த கருத்தை சொல்லுவோம் இங்கே இறைவன் நமக்கு அந்நியமாக நாம் சிந்திக்கக்கூடிய நம்மையெல்லாம் என்று சொன்னால் நம்முடைய உடல்களை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற ஆண்டவன் அவனுடைய இலக்கணத்தை தான் இங்க படித்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கம் நரகம் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் பாபம் எல்லாவற்றையும் அறியக்கூடியவராக இறைவன் இருக்கிறார் ஒருவருக்கும் தெரியாமல் நாம் ரகசியமாக ஏதேனும் பாவங்களை செய்தாலும் அப்படி பாவங்கள் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படி பாவங்களை செய்தாலும் அவர் அறிவார் யாருக்கும் தெரியாமல் நம்ம நல்ல காரியத்தை செஞ்சாலும் அவருக்கு தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி செஞ்சாலும் இறைவனுடைய அருட்பார்வை அந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் இட்டாத ஒரு மாபெரும் தத்துவம் பிரபஞ்சத்தின் நியதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தெரியாமல் எவரும் எந்த செயலையும் செய்துவிட முடியாது ஆனால் அவரை நேரே பார்க்க முடியாது உடனே செய்யாதே என்றோ செய் என்றோ அவர் சொல்லப்போவதும் இல்லை முதல் குரலின் உபதேசம் இறைவன் உலகின் உபாதான காரணமாக இருக்கிறார் என்று உபதேசம் செய்தது இந்த குரல் உலகின் நிமித்த காரணமாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது கற்றதனால் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்